அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழிவின் நீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு நண்பர்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு தீய வினையினால தவறான வழிக்கு போறான்னா அது தவறான வழின்னு சொல்லி திருத்துறது நல்ல வழியை காமிச்சு கொடுக்கறது இல்லை அந்த வினை பயனால ஊழிர் பெரு வலி என்ன இருந்தாலும் அந்த பிராரப்தம் ரொம்ப பலமாக இருந்து அவன் கஷ்டந்தான் படணும்னு இருந்தால் அப்போ அவனை விட்டு போயிடக்கூடாது அதுதான் உண்மையான தூய்மையான நட்பு இதை நம்ம ஏற்கனவே படித்த குரலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார்கள் ஒருத்தன் தவற செய்கிறான் அப்புறம் நட்டலுங்கிறது சிரிக்கிறதுக்கு மாத்திரமல்ல இடித்துரைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவனை நல்வழிப்படுத்துகிறான் ஆனாலும் அவன் கஷ்டப்படுறான் அப்ப என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு விலகிற கூடாது அவனை கைவிடாது கரை சேரும் வரை உதவி கொண்டிரு அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அதாவது ஆக்கத்திலும் அழிவிலும் உடன் இருப்பதுதான் நட்பு கேடு வந்தபோது விலகி போகாமல் தொடர்பில் இருக்கிறது நாளடியாரில் ஒரு பாடல் நூற்றி பதிமூணாவது பாடல் சொல்லுகிறது காலாடு போழதில் கழிக் கிளைஞர் வானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாட தொடடையேம் என்பார் சிலர் இந்த பாட்டோட அர்த்தம் என்னென்ன குளிர்பொருந்திய மலைகளை உடைய நாட்டிற்கு தலைவனே ஈர்குன்ற நாட ஒருவனுக்கு செல்வாக்கு உண்டான காலத்திலே வானத்திலே மேலே இயங்குகின்ற விண்மீன்களிலும் மிகுதியான பலர் வந்து கூடி வந்து அவனுக்கு நெருங்கிய உறவினர் ஆவார்கள் காலாடு பொழுதில் வானத்து மேலாடு மீனின் பலர் ஆவர் அதாவது காலாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் செல்வம் மிகுந்திருக்கிற காலத்தில் ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமான நட்பு உறவினர்கள்லாம் இருப்பார்களாம் இடர் ஒருவர் உற்றக்கால் ஆனால் ஒரு துன்பம் வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு சம்பந்தமே இல்லேம்பாங்கனோம் அந்த ஒருத்தனே தகாத துன்பம் வந்து அடை அடைந்த காலத்திலே அவனுடன் தொடர்புடையவராக இருக்கிறோம் என்று சொல்லுபவர்கள் மிகவும் சிலராக இருப்பார்கள் அதான் சொல்கிற தொடர்புடையேம் சிலர் அந்த காலத்தில் பலராக இருப்பாங்க செல்வாக்கு இருக்கிற காலத்தில் இன்னா நாற்பது அப்படிங்கிற நூல்லருந்தும் இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் பொருளிலான் வேளாண்மை காமுறுதல் இன்னா நெடுமாட நீநகர் கைத்தின்மை இன்னா வருமனை பார்த்திருந்து ஊன் இன்னா இன்னா கெடுமிடங் கைவிடுவார் நட்பு இதில் கடைசி தான் நம்மளை நண்பன் கைவிட்டுட்டான்னா அது ரொம்ப துக்கம் அதுக்கு முதலாளி ஒன்று சொல்கிறார் எதெல்லாம் துக்கம் கொடுக்கும்னா நம்மக்கிட்ட பொருள் இல்லாத போது மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது துக்கத்தை கொடுக்கும் பெரிய எங்கள் நம்ம இருக்கிற இடத்துல அத்தனை பேரும் பணக்காரனாக இருக்கான் நாம் ஒருத்தன் மாத்திரம் ஏழையாக இருக்கோம்னா அது துக்கமாக இருக்கும் அப்புறம் நமக்கு எப்படா ஒருத்தன் சாப்பாடு கொண்டு கொடுப்பான் அப்படின்னு காத்துன்ட்ருக்கு எப்போ சாப்பாடு கொடுக்க போகிறாங்களோ நம்ம வீட்லேயே கூட காத்துருப்போம் வயசான காலத்தில் அது துக்கம் நாம் கேட்டு வாங்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம் அப்புறம் நமக்கு வறுமை அதிகமான உடனே நம்ம நண்பர்கள்லாம் விட்டு போகிறார்கள் இல்லையா அதுவும் துன்பம் தரும் இவற்றை கொண்டு நாம் புரிஞ்சுக்கணும் நாம் நட்பு வைக்கிறதுக்கு முன்னால் நன்றாக யோசிக்கணும் இதுதான் நட்பு ஆராயுதல்னு வரப்போகுது இப்போ நட்புன்னு சொல்லியிருக்கார் நட்பு ஆராயுதல்னு சொல்ல அப்படி நட்பு வச்சாச்சுன்னு சொன்னால் அந்த நட்பை என்றைக்கும் விடக்கூடாது நட்பு தெய்வீகமானது இதை பல உதாரணங்கள் மூலமாக நாம் ஒப்பீடுகள் மூலமாக நாம் உயித்து உணர்ந்து கொண்டு வருகிறோம் திருவள்ளுவருடைய திருவருளால் தொடர்ந்து படிப்போம் அழிவின் அவை நீக்கி ஆரோயித்து அழிவின்ந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற